ஒன்று இரண்டு தாடியை வளர்ந்துதல் மூன்று பல் தொடலக்குதல் நான்கு தண்ணீரால் மூக்கை சுத்தம் செய்தல் ஐந்து நகம் விட்டுதல் ஆறு விரல்களின் இடுக்குகளில் கழுவுதல் ஏழு அக்குள் முடியை நீக்குதல் எட்டு ஒன்பது மலஜம் என்று பத்தாவது செய்தியை நான் மறந்துவிட்டேனே ஆனாலும் அது வாய்க்கு பழிப்பதே என்று கூறுகிறார்கள் இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான அதாவது தண்ணீர் என்று செல்வது என்பதன் பொருள் எஸ்தி அதாவது தண்ணீரால் சுத்தம் செய்வது என்பதாகும் என்று கூறுகிறார்கள் இரண்டு ஆறு